ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம மியன்பர்களே தெளிவுரவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள் இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ ஒளி வளரும் தமிழ் வாணி அடிய நேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சரஸ்வதி தேவியிடம் பிரார்த்தனை செய்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஒளிவளரும் தமிழ் வாணி வாணி என்று சரஸ்வதி தேவியை கூறிப்பிடுகிறார் தமிழ் வாணி என்கிறார் ஒளி என்றால் உள்ளத்திலே தெளிவு பிரகாசம் அதாவது எப்பொழுதும் அறிவிலே பிரகாசத்தையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி கல்விக்கு இருக்கிறது கல்வி அனைத்து நன்மைகளையும் தரக்கூடிய ஆற்றல் படைத்தது எனவேதான் திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று உபதேசம் செய்தார் கல்வி கெடுதலை உண்டு பண்ணாது கேடு இல்லாதது நன்மையே தான் நன்மையைத்தான் கொடுக்கக்கூடியது விழிச்செல்வம் என்றால் அழியாத செல்வம் மற்ற செல்வங்கள் அழியக்கூடிய செல்வங்கள் அறிவு செல்வம் கல்வி செல்வம்தான் ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வம் மற்றையவை மாடல்ல என்றார் வள்ளுவர் ஒருவருக்கு கெடுதலை தராமல் நன்மையை கொடுத்து அழியாத செல்வமாக வளர்கின்ற செல்வமாக பிறருக்கு கொடுக்காலும் குறையாத செல்வமாக இருப்பது கல்வி செல்வம் கல்வரால் கவரப்பட முடியாதது அரசராலும் அபகரிக்க முடியாதது அண்ணன் தம்பி உறவினர் எவராலும் பங்கிட்டுக் கொள்ள முடியாது நமக்கும் சுமையை கொடுக்காது மனதிலே பாரத்தை உண்டு பண்ணாது செலவு செய்ய செய்ய நன்கு வளரக்கூடிய செல்வம் கல்வி செல்வம் என்று ஒரு அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகமும் பார்த்திருக்கிறோம் நச்சோரஹாரியம் நாஜாரியம் நிராத்திருஜியம் நார்காரி வியே கிருத்தே வரதேவ நித்யம் வித்யா பிரதானம் என்பதுதான் அந்த பொருளைத் தந்த ஸ்லோகம் எனவே ஒளிவளரும் தமிழ் வாணி என்று சரஸ்வதியை பொருள் சேர்ந்த புகழ்மொழியால் மகாகவி பாரதியார் அழைக்கிறார் அடிய நேர்க்கு இவை அனைத்தும் எனக்கு இந்த ஒரு லிஸ்ட் போடுறார் இந்த பட்டியல் இதுல இருக்கிறதெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணுங்கிற என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கையில வேணும் அறிவுல தெளிவு வேணும் பாரதியாருடைய பாடல்கள்ல அடிக்கடி இந்த கருத்து வருகிறது மதிதன்னை மிக தெளிவு செய்து இப்படி பல இடங்களிலே கிளாரிட்டி நாலெட்ஜில் கிளாரிட்டி என்று சொல்கிறோம் அறிவிலே தெளிவு வேண்டும் என்கிறார் முதல்ல பிரார்த்தனை என்னன்னா தெளிவுறவே அறிந்திடுதல் இதைத்தான் வள்ளுவர் கஷடர கற்பது என்றார் ஐயம் திரிபு அற அறியாமை நீங்குவதற்காகத்தான் அறிவை பெறுவதற்காகத்தான் நாம் முயல்கிறோம் அவ்வாறு அறிவை பெறும் பொழுது அதிலே பல ஐயங்கள் ஏற்படுகின்றன அந்த ஐயங்களை தெளிவுபடுத்துவதற்கும் ஆசிரியர்களும் நூல்களும் துணை புரிகின்றன பிறகு நாம் சில கருத்துக்களை தவறாகவும் புரிந்து அதையும் ஆசிரியர் மற்ற சில சாஸ்திரங்களின் மூலம் அதை தெளிந்து கொள்ளலாம் ஆகவே மாதா சரஸ்வதி தேவியிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார் தெளிவுறவே அறிந்திடுதல் நான் தெரிஞ்சுக்கிறதுலெல்லாம் எனக்கு கிளாரிட்டி தெளிவு வேண்டும் நான் இன்னொருத்தருக்கு சொல்ற போதும் அதில் தெளிவு இருக்கணும் குழப்பம் இருக்கக்கூடாது கேட்கின்றவர்களுக்கும் ஓரளவு பக்குவம் தேவை என்பது மறுக்க முடியாதது இருந்தாலும் எவ்வளவு தூரம் பிறருக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் புரிய வைப்பதற்கு முயற்சியை செய்யத்தான் வேண்டும் எனவே தெளிவு தர மொழிந்திடுதல் பிறருடைய உள்ளத்தில் ஐயம் திரிபு ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கு நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல் தேவைப்படுகின்ற இடத்திலே யாரிடம் எவ்வளவு எப்படி எவ்வாறு பேச வேண்டும் என்பதையெல்லாம் நமது அறநூல்கள் வகுத்து கொடுத்திருக்கின்றன சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் நன்கு கல்வி கற்கின்றவனுக்கு அதுவும் மகாகவி பாரதியாரை போன்ற கவிஞர்களுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்குகின்ற அளவிலே ஆனந்தமான பல விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு புலப்படும் நமக்கு பருப்பொருள்தான் புலப்படும் அவர்களுக்கு நுண்மையான பல உண்மைகளெல்லாம் விளங்கும் சரஸ்வதி தேவியினுடைய பேரருள் இருந்தால்தான் இவைகள் கிடைக்கும் கம்பர் போன்ற புலவர் பெருமான் எல்லோரும் சரஸ்வதியை மிகவும் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் குமரகுருபரர் கம்பர் போன்ற பெரியோர்களெல்லாம் சரஸ்வதியை ஆழ்ந்து வழிபட்டு உபாசனை செய்து அறிவாற்றலை நன்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது வரலாறு கூறும் மாபெரும் உண்மை உள்ளத்தில் கழிவளர கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் அதெல்லாம் உணரும் பொழுது மனது பக்குவப்படுகிறது பேரானந்தத்தை உணர்கிறது கண்ணீர் துளிவர உள் உருக்குதல் நம்முடைய மனம் உயர்ந்த மேலான கருத்துக்களை எல்லாம் சிந்தித்து அதன் மூலம் மனதை பண்படுத்திக் கொள்கிறது அதை அறிஞர்கள் அனுபவித்து உணர்கிறார்கள் ஓப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று திருவள்ளுவரம் இதை உபதேசித்திருப்பதை நாம் கற்றிருக்கிறோம் ஆகவே கண்ணீர் துளிவர உள்ளுறுக்குதல் இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ இங்கு இந்த உலகத்திலே இந்த மனித உடலிலே வாழ்கின்ற உயிருக்கு இவற்றையெல்லாம் நீ உணர்த்துகிறாய் உள்ளத்திலே நிகழ்கின்ற உணர்ச்சிகளின் தன்மையைத்தான் இங்கே தொழில்கள் என்று சொல்லுகிறார் இங்கு இவை இவையெல்லாம் நீ அருளும் இந்த மனித உடலிலே வாழுகிற உயிர்களுக்கு அறிவை பெற விரும்புகின்ற உயிர்களுக்கெல்லாம் நீ இவற்றை அருளி கவிஞர்கள் அறிஞர்களுடைய உள்ளத்திலே அவர்களுடைய உணர்ச்சிகளையெல்லாம் வார்த்தைகளில் வடித்துவிட முடியாது இதை எனக்கு வேண்டும் என்று பாரதியார் சரஸ்வதி தேவியிடம் கலைவாணியிடம் ஆழ்ந்து பிரார்த்திக்கின்றார் தெளிவாக கற்பது அதனை தெளிவாக விரும்புபவர்களுக்கு எடுத்துக் கூறுவது அதாவது கற்பதிலும் மொழிவதிலும் தெளிவு மகிழ்ச்சியுடன் இருத்தல் துன்பப்படுகின்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை வெளிப்படுத்தி இரக்கம் காட்டுதல் இவைகள் தெய்வீக குணங்களாகும் இவற்றை நாம் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு தமிழ் வாணியின் அருளும் வேண்டும் தமிழ் வாணி இவைகளையெல்லாம் நமக்கு அருள்வாள மனித பிறவியின் மாண்பை உணர்ந்து வேதசாஸ்திரங்களில் ஸ்ரத்தையுடன் அவற்றை ஓதி உணர்ந்து அவற்றில் சொல்லப்பட்ட அறங்களை கடைப்பிடிக்க தமிழ் வாணியும் ஆதி குருநாதரும் என்றென்றும் அருள் புரிந்து கொண்டிருக்கட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய